வீரராஜ் செல்வம் போல் சேர்க்கவே என் ஆசான் வீரராக வர்க்கப்புகள் அருள்மிகு காலத்தீஸ்வரன் ஸ்ரீ வரதராஜ பெருமல் திருக்கோவில் நிர்வாகிகளே கோவில் கைங்கரியார்த்திகளே ஒவ்வொரு புதன்கிழமையும் நடைபெறும் ஸ்ரீ மயூரகவியை அருளி ஸ்ரீ சூரிய சதகம் தொடர உபன்யாசத்தின் வைஷால் வைத திருமதி கே லட்சுமிபாய் அம்மேர்வர்களே திருமதி அலமேலு புருஷோத்தமர்களே இங்கு அமர்ந்துள்ள பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் எட்டாவது ஸ்லோகம் பார்க்கிறோம் சானோ ச நோதையே நருணித்த தல வனானாம் ஆலீம் ஆலீட निम्ना तनिम्ना भावो अभावो दिशतु भासमाना समाना। राजी राजी उदय वह वै ஒவ்வொரு பாதத்திலையும் முதல் சொல் இரண்டாகும் சானோ சானோதயே அதே மாதிரி எவ்வனானாம் வனானாம் ஆலீம் ஆலியிட பூர்வா நிம்னா தனிம்னா பாவோ அபாவோ சமானா அசமானா பாசமானா சமானா ராஜி ராஜீவரேனோகோ எஸ்யா வயசா இப்படி ஒலி ஒற்றுமை வரும்படியாக அமைச்சிருக்கிறார் ரொம்ப கஷ்டமான யாப்பு இதில் அவர் சொல்ற கருத்து என்ன அப்படின்னா காலையிலே சூரியன் இளம் சூரியன் உதிக்கிறான் அவனுடைய கதிர்கள் இன்னும் மலை அடிவாரத்தில் இருக்கிற காடுகளின் தழிவுகளை கூட முழுவதுமாக தொடவில்லை மெல்ல உதிக்கிறது அந்த நேரத்தில் பார்த்தா சூரியன் எப்போது உதிப்பான் என்று காத்திருந்தது போல தாமரை மொட்டுகள் மலர்கின்றன தாமரை மலர்கள் விரிகின்றன அதன் மகரந்தங்கள் தலை தூக்குகின்றன சூரியன் வருவதும் மகரந்த எழுவதும் ஒரே சமயத்தில் இருக்கு இவங்க ரெண்டு பேரும் தோழிகள் போல இருக்கு சூரியனுடைய ஒளியும் தாமரையனுடைய மகரந்தமும் தோழிகளோ என்று சந்தேகிக்கக்கூடிய அளவு அவை ஒரே சமயத்திலே மலர்கின்றன அந்த இளந்தளியளி என்ன என்ன பண்ணுது குகைக்குள்ள இன்னும் நுழையல மலை குகைக்குள்ள இன்ன நுழையல மெல்ல பூமியின் பரப்பை இப்ப தொட்டு வருது அப்படிப்பட்ட அந்த இளம்பையில் உங்களுடைய குறைபாடுகளை எல்லாம் நீக்கட்டும் உங்களுடைய இல்லாமையை போக்கட்டும் உங்கள் பஞ்சங்களை எல்லாம் விரட்டட்டும் அப்படின்னு ஆசீர்வதிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில மலை உச்சியிலே அப்படின்னு அர்த்தம் சானு அப்படின்னா மலை உச்சி சானோ அப்படின்னா இது வேற்றுமை அங்க வித்தியாசப்படுது மலை உச்சியிலே அப்பந்த ஹில் இங்கே சாங்கிறது ஒளியை குறிக்கும் ந பிளஸ் உதயேங்கிறத சேர்த்து சானோ உதயன்னு வருது அந்த நாவை எடுத்துருங்க உதயே உதய காலத்திலே மலையின் உச்சியிலே உதிக்கிற போது நாரணித்த தளங்கிறதுல நாவ் எடுத்துருங்க நா என்றால் இல்லை அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல முதல் நாவும் இரண்டாவது நாவும் சேர்ந்து அடுத்த பின்னால் உங்களுக்கு ஆலிட பூர்வாவோட சேரப்போகு அது இந்த சம்ஸ்கிருத பாடல்கள்ல ஒரு விசேஷமான அமைப்பு என்னன்னா எந்த வார்த்தையும் எந்த இடத்தையும் ஒன்று போடுவாங்க முதல் வார்த்தைய முதல் வாக்கியத்தில் இருக்கிற ஒரு வார்த்தையா கடைசி வாக்கியத்தில் இருக்கிற வார்த்தையோட சேர்க்கும்படியா இருக்கும் அடுத்தடுத்து வரணுங்கிற அவசியம் இல்லை அதனால சம்ஸ்கிருத புலமை இருக்கிறவங்களுக்கு தான் இந்த சொல் எந்த சொல்லோட போய் சேரும் அப்படிங்கறத ஈத்து காட்ட முடியும் இங்க வர்ற ரெண்டு நாமும் இந்த முன்னால வரும் அத பின்னால் விளக்க சொல்றேன் அருணித்த தல சிவந்த இளம் தளிர்கள் புனர் எவ்வனானாம் சூரிய கதிரினாலே மீண்டும் இளமையடைகின்றது வனானாம் ஆலீம் காடுகளின் வரிசை ஆலியிட பூர்வா அப்படிங்கிறதுக்கு ரைபிள் ஷூட்டிங்ல நீலிங் பொசிஷனுக்கு ஆலிடம்னு பேர் இப்போ அம்பு விட்டாலும் சரி துப்பாக்கியால் சுட்டாலும் சரி நீலிங் பொசிஷன் உன்னு இருக்குது முழங்கால் போட்டு ஒரு முழங்கால மடித்து ஒரு முழங்கால நிறுத்திக்கிட்டு ஒருத்தரை சுடுறது அது ஏன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒருத்தர் ஓடுறான் ஓடும்போது குனிஞ்சி ஓடுறாங்கிற போது நின்றுக்கிட்டு அடிச்சிங்கன்னா அந்த குண்டு மேலே தைக்குமாங்கிறது சந்தேகம் உங்கள் உயரத்தை குறைச்சிக்கிட்டு அடிக்கணும் உங்கள் உயரத்தை குறைக்கிறதுக்கு நீங்கள் சும்மா கூன் போட்டு அடிச்சிங்கன்னா ஸ்டடியாக அடிக்க முடியாது அதனால முழங்கால் போட்டுக்கிட்டு அடிக்கிறதும் அந்த நீலிங் பொசிஷனுக்கு ஆலியிடம் அப்படின்னு சன்ஸ்கிருத்ல சொல்லுவாங்க இந்த இடத்துல சூரியன் தன் ஒளியை குறிப்பார்த்து அனுப்புதான் காடுகளுக்கு அதுக்காக சொல்ற ஆலியிட பூர்வா சூரியனுடைய கதிர்கள் சென்று முன்பு அந்த கதிர்கள் என்ன பண்ணுதான் பரிகிருத்த குகர உபாந்த நிங்னா தனிங்னா அப்படிங்கிற விட்டுட்டு எதை விட்டுட்டு குகரன குகைகள் உபாந்தம்னா அடிவாரம் பள்ளத்தாக்குள்ள குகைகள் மலை அடிவாரங்களுக்கெல்லாம் இன்னும் ஒளி போய் சேரலை ஒளி எப்ப சேரும் சூரியன் உயரத்துக்கு போற போதுதான் குகைகளுக்கும் பள்ளத்தாக்குகளுக்கும் போகும் தனிம்னான கொஞ்சமான ஒளின் அர்த்தம் பா என்றால் சூரியன் வகா என்றால் உங்களுக்கு அபாவ என்றால் குறை பஞ்சம் உபசாந்தி நீக்குதல் திசத்து கொடுக்கட்டும் உங்களுடைய இல்லாமை பஞ்சம் முதலியவற்றை நீக்குவதை செய்யட்டும் பாசமானா என்றால் ஒளி மிகுந்த சமானா என்றால் அதுக்கு நிகராக சூரியனுடைய ஒளிக்கு நிகராக எது நடக்குதுனா ராஜி என்றால் வரிசை ராஜீவ என்றால் தாமரைகள் ரேணு என்றால் மகரந்தம் தாமரைகளினுடைய வரிசையிலே வரிசையாக காணப்படும் அந்த மகரந்த துகள்கள் சமசமய அதே நேரத்திலே சேம் டைம் உதய தீவ உதிப்பது போல அங்க சூரியன் உதிப்பதும் இங்கே தாமரை மலர்வதும் மகரந்தம் தலை தூக்குவதும் ஒரே சமயத்திலே நடக்கிறது எஸ்ய வயசா வயசியானா தோழின்னு அர்த்தம் இந்த சூரிய ஒளிக்கு தோழியோ என்னும்படியாக இருக்கிறது அப்படிப்பட்ட சூரிய ஒளி உங்களுக்கு நன்மையை செய்யட்டும்னு சொல்றாரு இப்ப நான் பதமா அர்த்தம் சொன்னேன் இப்ப நிதானமா பாக்கலாம் இந்த பாட்டு கவிஞனுடைய எந்த கற்பனா சக்தியை நமக்கு காட்டுது அப்படின்னா இரண்டு விஷயங்கள் ஒரே சமயத்திலே ஒவ்வொரு காலையிலும் நிகழ்கிறது ஒன்று சூரியனுடைய உதயமும் இன்னொன்று தாமரையனுடைய மொக்கில் இருக்கக்கூடிய மகரந்தம் நீளுதலும் இந்த தாமரையனுடைய மகரந்தத்தை மகாலட்சுமியின் இருப்பிடமாக சொல்லியிருக்கிறார்கள் ஞான விகாசத்துக்கு அதை உதாரணமாக சொல்லியிருக்கிறார்கள் அப்போ இந்த சூரியனுடைய ஒளியானது ஞானத்தையும் மலர்விக்கிறது திருமகளையும் அழைக்கிறது இது ரெண்டும் சைமல் டெனிஸா நடக்குது ஒரே சமயத்தில் நடக்குது எப்படின்னா நீங்க நடந்து போகிற போது உங்கள் நிழல் எப்படி உங்கள் கூடவே வருதோ நீங்க நடக்கிற போது அந்த செயலை உங்கள் நிழலும் அதே வேகத்திலே அதே சமயத்திலே செய்கிறது இது நடந்து முடிஞ்ச பிறகு அது வர்றதில்லை சில சமயத்தில் நீங்கள் சினிமா போட்டு பார்ப்பீங்க சிடிலேயோ அல்லது வி சிடிலயோ போட்டு பார்க்கிறப்போ ஆடியோவும் வீடியோவும் பொருந்தாது கதாநாயகன் கதாநாயகி வாய் முடிச்ச பிறகு வசனம் வரும் வசனம் வந்து முடிச்ச பிறகு வாயசிப்பாங்க இதுக்கு ஊமைப்படம் தேவைங்கிற மாதிரி இருக்கும் அது காரணம் என்னன்னா ஒலியும் ஒளியும் ஒத்து போறதில்லை அந்த மாதிரி இல்லாம எங்கேயோ இருக்கிற சூரியனுடைய உதித்தலும் பூமியில் இருக்கிற தாமரையின் விரிதலும் கணக்கா நடக்குது இது ரெண்டுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கிற மாதிரி நடக்குது அதான் சொல்ற சம சமயம் ஒரே சமயத்திலே அது எப்படி இருக்குதுன்னா எஸ்யா வயசா வயசியான வயசியாங்கிறதுக்கு தோழின்னு அர்த்தம் அதாவது தோழிங்கிற வார்த்தைய நீங்க அர்த்த புஷ்டியா வயசியா என்ற சொல் போட்டிருக்கார் வயசியான்னா ஒரே வயசு உள்ளவள்னு அர்த்தம் ஒரே உள்ளவர்களா இருக்கிறது அது இடைஞ்சலான ஒரு நண்பன் அல்லது தோழினா வாடா போடான்னு கூப்பிடாப்புல இருக்கணும் வாடி போடின்னு சொல்றாப்புல இருக்கணும் இவன் அவன் அடிக்கணும் அவன் இவன் அடிக்கணும் அந்த மாதிரி இருந்தா தான் மனசு விட்டு பேசுவாங்க ஒரு நண்பன் இன்னொரு நண்பனை உள்ள நட்பு தான் சிறந்த நட்புன்னு சொல்லி ஒரு கண்ணோட்டத்துல சொல்லி இருக்கிறாங்க அதனால தோழிங்கிறதுக்கு அழகா வயசா ஒரே வயசு உள்ளவள் அப்படிங்கிற வார்த்தையை போட்டிருக்காங்க காரண பெயர் சொல் அமைப்பு அவ்வளவு அழகாக அமைக்கப்பட்டிருக்கிறது இப்ப தமிழ்ல யாழ்ன்னு ஒரு சொல்றது இல்லையா யாழ் என்று ஒரு இசைக்கருவி இருந்தது அந்த காலத்துல வேணை மாதிரி அது வந்து காரண பெயர் யா என்றால் யாக்கப்பட்டது கட்டப்பட்டதுன்னு அர்த்தம் இள் என்ற ஓரெழுத்து ஒற்று மொழி அதுக்கு என்ன அர்த்தம்னா மீட்பதுன்னு அர்த்தம் மீட்டுறோம்ல வீணை மீட்கிறோம் வீணை மீட்டுதலுக்கு இள் என்ற ஒரு எழுத்து தமிழில் பயன்படும் இதெல்லாம் வழக்கத்தில் இல்லை ஆனால் இலக்கணத்துல இலக்கியத்தில் இருக்கு அது மாதிரி காரண காரியமாக இந்த காரண பெயரை அவர் சொல்றார் வயசியா அப்படிங்கிற சொல்லு தோழிக்கும் வரும் சில சமயத்துல கணவன் மனைவி ரொம்ப நெருக்கமா இருந்தா கூட வயசானு சொல்ற பழக்கம் உண்டு கணவனும் மனைவியும் ஆண்டானும் அடங்கி போகிறோங்கிற மாதிரி வெளி தோற்றத்துக்கு இருந்தா கூட அவங்க ரெண்டு பேரும் ஈக்குவல்ஸ் அதாவது வாழ்க்கையில ஒரு வண்டி எடுக்கக்கூடிய ரெண்டு மாடும் சமமா இருக்கணும்னு சொல்லுவாங்க அது மாதிரி இவள் பெண்பாளைய தவிர குடும்ப பொறுப்பிலே இவள் சமத்துவமாய் இருக்கிறாள் ஒருவரை ஒருவர் ஆத்மார்த்தமாக நேசித்து உடலை தாண்டி இருக்கிறத முதுமை வந்த பிறகு கூட கணவனும் பேச்சு துணைக்காக ஒருவரை ஒருவர் நாடுவார்கள் சில குடும்பங்கள்ல பார்க்கலாம் அறுபது வயசுக்கு மேல மனைவி இறந்துட்டா இந்த கணவனுக்கு அறுபத்தஞ்சு வயசு அதுக்கப்புறம் அவர் சீக்கிரமா டவுன் ஆகிடுவாரு ஒன்னு ரெண்டு வயசுல செது போடுவாரு காரணம் என்னையா செத்துது கிளமிதானியா கிளம்பி செத்தான் என்ன எந்த ஆளுக்க அப்படின்னா இளமையின் கவர்ச்சியினாலே இன்பம் அனுபவிக்கிறதுங்கிறது ஒரு காலம் அந்த காலம் முடிஞ்ச பிறகு இந்த உடனுரைதல் என்ற ஒரு கம்பெனி இருக்க சேர்ந்தையே சாப்பிட்றது சேர்ந்தே பேசுறது ஒரே வீட்டில் இருக்கிறதுங்கிற அந்த பழக்கமானது லைஃப் பார்ட்னர்ஷிப் இல்லையா அது திடீர்னு ஒரு வயசுல விட்டு போற போது ஒரு நபர் போயிட்டா இன்னொரு நபர் அது ரொம்ப பாதிக்கும் அது யாருக்கு விளங்கும்னா இளம் வயசுக்காரர்களுக்கு புரியாது வயசானவங்களுக்கு தான் புரியும் இப்ப வயசாயிட்டான் என்னங்க அவர் இருந்தாத ஒரு வாழ்க்கை தான் அவர் இல்லாத வாழ்க்கையான ஜப்புனதுக்கு வாழ்க்கையா வெறிச்சோடி இருக்க அப்படியுமா திருப்பூர் குமரன் ஒருத்தரை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க இந்திய சுதந்திரத்துக்காக போராடிய ஒரு இளைஞன் அவனை ஒரு நயவஞ்சகன் சுட்டுக் கொண்டுட்டான் அந்த திருப்பூர் குமரன் இறந்த போது அந்த குமரனுடைய மனைவி ராமாய அம்மாளுக்கு வயசு பதினேழு அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆன போது வயசு பத்து அப்பெல்லாம் பாலிய விவாகம் நடந்த போது அவங்க ரெண்டு பேருக்குள்ள எவ்வளவு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா அந்த கணவன் இறந்த பிறகு அதுக்கப்புறம் எழுபத்தி மூன்று வருஷங்களுக்கு அந்த கைமை வாழ்வு வாழ்ந்தது இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கல பருவ செழிப்பு கொழிப்பா இருந்த போதும் கூட இன்னொரு கல்யாணம் வேணாம்னு சொல்லி 73 மூன்று ஆண்டுகள் விதவியாக வாழ்ந்து தன்னுடைய தொண்ணூறாவது வயதிலே இப்பதான் சமீபத்துல இறந்து போச்சு அந்தமா ராஜபாட் ரங்கத்துறை என்ற ஒரு திரைப்படத்திலே திருப்பூர் குமரனை பற்றிய ஒரு நாடகம் சிவாஜி கணேசன் நடிகரதாக வரும் அதுக்காக அந்த படம் போய் பார்த்ததான் வரு்குமரன் சுட்டுக் கொல்லப்படும் காட்சியில இந்த அம்மையார் உடனடியாக தியேட்டரிலே மயக்கம் போட்டு விழுதுட்டான் ஏன்ன என் கணவர் சுட்டுக் கொல்லப்பட்ட போது நான் அங்கே இல்லை அந்த காட்சியை பார்க்கும் வாய்ப்பு எனக்கு இல்லை கற்பனையில்தான் எப்படி சுட்டாங்களோ எப்படி செத்தாரோன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா நான் பார்க்க முடியாத ஒரு காட்சியை சினிமாவிலே தத்துருவமாக ஒரு சிறந்த நடிகருடைய திறமையினால் நடித்து காட்டப்படும் என் கணவர் சாவதை நான் கண்ணார பார்த்தேன் என்னால் அந்த அதிர்ச்சியை தாங்கிக் முடியவில்லை என்று அந்த மயக்கம் போட்டு விழுந்து சில நாள் இருந்தார் எப்போ அவர் திருப்பூர் குமரன் செத்தது இந்த சினிமா வந்தது எப்போ அப்ப இந்த வயசு என்ன இப்ப இந்த வயசு என்ன இது வந்து அப்படி ஒரு தாக்கத்தை ஏன் உண்டு பண்ணுது அதான் அந்த உடன் உரை வாழ்வு ஒரு கோ பார்ட்னர் மாதிரி கோ எக்ஸிஸ்டன்ஸ் அந்த வாழ்க்கை அதனால அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல மனைவிக்கு வயசான்னு சொல்லுவோம் இங்கே சூரியனும் தாமரையும் ஒன்றை விட்டு ஒன்று பிரியாதனமாக சூரியன் மறைந்தால் இந்த தாமரை உடனே கூம்பி விடுகிறது சூரியன் வந்தால் உடனே தாமரை மலர்கிறது அப்படி ஒரு ரிலேஷன் பகவான் வச்சிருக்கிறான் அதனால இங்கே சூரியனுக்கும் தாமரைக்கும் உள்ள சம்பந்தத்தை சொல்கிறார் நல்லா யோசிச்சு பாருங்க சூரியன் வரும்போது தாமரை மலர் மட்டும்தான் மலருதா எத்தனை பூக்கள் மலருது நீங்க நந்தவனங்கள்ல போய் பாருங்க தோட்டங்கள்ல எத்தனை பூக்கள் தாமரையோடு சேர்ந்து மலர்கின்றன எத்தனை இலைகள் விரிகின்றன அதையெல்லாம் விட்டுட்டு ஒரு தாமரை மட்டும் எடுத்துப்பான காரணம் என்ன என்றால் நான் முன்பு சொன்னது போல தாமரை இந்து தர்மத்திலே இரண்டு விஷயங்களை குறிக்கிறது ஒன்று ஞான இன்னொன்று திருமகள் வருகை இந்த ரெண்டுமே சூரிய நாராயணனாலே மக்களுக்கு கிடைக்கின்றன கிடைக்க அதுக்குதான் அவர் சொல்றார் இவங்க வந்து சமானா என்றால் நிகராக ஒருவருக்கு ஒருவர் நிகராக இப்போ இந்த ஒரு ஸ்லோகத்துக்கு மட்டும் உங்கள் கவனத்தை திடீர்னு அடிக்கிற ஒரே வரிசையா இல்லை நீங்க என்ன பண்ணணும் சமானான்னு முடியுது பாருங்க மூன்றாவது வரி அந்த சமானாங்கிற வார்த்தை இங்கே வயசானு முடியுது பாருங்க நாலாவது வரியில இது ரெண்டும் ஒரு ஜோடியா வரணும் அதாவது தினபதேர் பாசமான சூரியனுடைய பிரகாசமும் சமான அதற்கு நிகரான வயசியா தோழி ஆகிய யாருன்னா மூணு நாலாவது வரையில பாருங்க ராஜி ராஜீவ ரேணுகு ராஜீனா வரிசை ராஜீவனா தாமரை ரேணுகுனா மகரந்தம் வரிசையாயிருக்கும் தாமரை மலர்களுடைய மகரந்தம் அப்படிங்கிற இதுவும் அதுவும் ஒன்னு கொன்னு இருக்கின்றன அதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்று அங்கே சொல்றார் அடுத்து இந்த தாமரை மலராமல் நீங்கள் சூரியன் உதிப்பதை பார்க்க முடியுமா சூரியன் உதித்து தாமரை மலராமல் பார்க்க முடியுமா அது முடியாது அதனால என்னன்னா நாராயண உபாசனை தான் மனிதனுக்கு ஞானத்தை தருகிறது சூரிய நாராயணை இன்னைக்கு ரொம்பவும் அது தேஞ்சு போச்சு அதை பத்தி யாருமே கருதுறது இல்லை எவ்வளவு மோசம்னு சொன்ன நீங்க தியேட்டர்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா இடவேளை எப்போ சிறுநீர் கழிக்கிறதுக்குன்னு டாய்லெட் கட்டிருக்கிறான் ஒண்ணுக்கு போறவங்களும் இங்க போங்க அங்க போனா மொட்டை வெயில் அடிக்கிற மாதிரி கட்டிருக்கிறான் சூரியனுடைய ஒளி படுகிற மாதிரி இடத்துல சிறுநீர் கழிக்க கூடாது அது மாபெரும் பாபம்னு சொல்லிடுது அப்படிப்பட்டவங்களுக்கு மறு ஜென்மத்துல பௌந்திரம் என்ற நோய் வரும் ஆண்மை குறைவாக பிறப்பார்கள் ஏன்னா சூரியன் சாட்சாத் பரபிரமம் சூரியனுக்கு எதிராக காரி துப்பாதீங்க சூரியனுக்கு எதிராக சிறுநீர் கழிக்காதீங்க அமங்கலமான காரியங்களை செய்யாதீர்கள் நிர்வாணமாக குளிக்காதீர்கள் என்றெல்லாம் தடுத்திருக்கிறார்கள் இதெல்லாம் சூரிய உபாசனையினுடைய ஒரு அங்கம் ஹயக்ரிவர் உபாசிக்கிறவங்க குதிரையை கௌரவமா நடத்தணும் புல்லு போடணும் புல்லு போடாட்டையும் குறைஞ்சபட்சம் ஒரு குதிரை வண்டியில ஒன்பது பேர் ஏறாமலாவது இருக்கணும் அதெல்லாம் அடிப்படையான டிசிப்ளின் ஆஞ்சநேயர் உபாசிக்கிறவங்க குரங்குகளை கௌரவிக்கணும் குரங்குகளை அடிக்கக்கூடாது குறைஞ்சபட்சம் வச்சிருக்க ஆப்ல குரங்கு எடுத்துட்டு போயிட்டா அதை கல்லுபடி எரியாமலாவது இருக்கணும் அனுமார உபாசகம் இருக்கு அது வந்து கட்டுப்பாடு அது மாதிரி இங்கே சூரியனை உபாசிக்கிறவர்கள் வெயில் தெரிய அமங்கலமான காரியங்களை செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கு அந்த மாதிரி ஒரு டிசிப்ளின் இருக்குமானால் உங்களுக்கு என்னடா ஆகும்னா தாமரை என்பது நான் சொன்னது போல ஞான விகாசத்தையும் திருமகள் வருகையும் குறிக்கும் அல்லவா இந்த இரண்டு விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும் சூரியனுக்கும் தாமரைக்கும் உள்ள உறவு அப்படி தாமரைக்கு நீங்க செய்யக்கூடிய அவமானம் சூரியனுக்கு செய்யக்கூடியது ஒரு நாளும் தாமரை போக மிதிக்காதீங்க அது காஞ்சதா இருந்தாலும் சருகா இருந்தாலும் அதை மிதிக்க கூடாது தாமரை என்பது தெய்வீகமான புஷ்பம் அது மனிதர்களுக்கு ஆனா அந்த காலத்துல இந்த கட்டுப்பாட்டை அனுசரித்தவர்கள் அடைந்த பலன்கள் அவர்கள் எட்டிய உயரம் அவர்கள் வாழ்ந்த வாழ்வு நம்மால அடைய முடியலையே காரணம் இதெல்லாம் ஒன்று அப்படி இருக்க அப்படி சூரியனுக்கும் தாமரைக்கும் உள்ள உறவை இதுக்கு மேல நான் எப்படி விளக்க முடியும் என்பதற்காக அவர் இந்த மாதிரி இந்த ஒரு டாபிக்க நாலு வரியில இப்படி எழுதியிருக்கிறார் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆண்டு திருவாங்கூர் சமஸ்தானத்துக்கும் டச்சு படைக்கும் சண்டை ஏற்பட்டது மார்த்தாண்டவர் ராஜாதான் திருவாங்கூருக்கு ராஜாவா இருந்தார் அப்போ இந்த டச்சு படை தளபதி டிலநாய் அவர் தோற்று போனார் அந்த டிலனாய் மார்த்தாண்டவர்மாவினால் சிறைப்பிடிக்கப்பட்டார் ஆனால் இந்த டச்சு படையினுடைய வீரத்திற்கும் போர் போரிடும் முறைக்கும் இந்த டில்நாய் தான் காரணம் இந்த டில் ஒரு நெஞ்சுரத்தை கண்டு மார்த்தாண்டவரமாக ரொம்பவும் சந்தோஷப்பட்டு சிறைப்பிடிக்கப்பட்ட அந்த தளபதியை தன்னுடைய படைக்கு தளபதியாக நியமித்தார் யாராவது செய்வாங்களா எதிரி படையினுடைய தளபதியை தன் படைக்கு தளபதியாக வைப்பாங்களா இதில் ரெண்டு விஷயம் அவன் எதிரிங்கிறது ஒன்று ரெண்டாவது என்னன்னா அவன் வெள்ளக்காரன் அவன் டச்சு இவன் இந்தியன் பரவாயில்லைன்னு வச்சிருந்தான் இதை நினைச்சு பார்த்து அந்த தளபதி டிலனாய்க்கு அப்படியே நெஞ்சு நெகிழ்ந்து போச்சு ஒரு இந்தியன் ஒரு கருப்பன் என் எதிரி என்னை பிடித்தவன் என்னை தோற்கடித்தவன் என் மேலே உழவு அபிமானம் வச்சு தன் படைக்கு என்ன தளபதி ஆகிட்டான் சொல்லி ரொம்ப விசுவாசமாக இருந்து அந்த படைவீரர்களுக்கு எல்லா விதமான செய்து எல்லா போர் சொல்லி கொடுத்து திப்பு சுல்தானோடு மார்த்தாண்டவர்மா மோதினபோது திப்பு சுல்தானை தோற்கடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அவன் ரொம்ப திறமையான ஆள் திப்பு சுல்தானுடைய படைகளை மார்த்தாண்டவர் படைகள் தோற்கடிப்படியாக ஒரு ட்ரைனிங் கொடுத்து தளபதி டெலனாய் வெற்றி வாங்கிக் கொடுத்தன அதனால என்ன ஆயிப்போச்சுன்னா இந்த மார்த்தாண்டவர் டிலனாவும் எப்படி நண்பர்களாகி விட்டார்கள் ஒரே மேஜையில சாப்பிடுவாங்க ஒரே தட்டில சாப்பிடுவாங்க அண்ணன் தம்பி மாதிரி பழகுவாங்க அந்த நட்பு எப்படி ஆகி தன்னுடைய அறுபத்தி வயதில் டெலனாய் சாகிற போது என்ன சொன்னார் நான் செத்தாலும் இந்தியாவில் புதைக்கப்பட வேண்டும் அதுவும் உதயகிரி கோட்டையிலே புதைக்கப்பட வேண்டும் இந்த உதயகிரிங்கிறது எங்க இருக்குன்னா நாகர்கோவிலுக்கு பக்கத்துல இருக்கு புலியூர் குறிச்சின்னு சொல்லுவாங்க அந்த புலியூர் குறிச்சி பக்கத்துல உதயகிரி கோட்டைன்னு சொல்லுவாங்க அந்த கோட்டையிலே இன்னைக்கும் அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது ஒரு இந்தியனுடைய நண்பன் என்று எழுதுங்கள் என்னுடைய கல்லறையில சொன்னார் அப்போ அன்பு என்பது உறவு என்பது ஜாதி மத அந்தஸ்து பேதங்களுக்கு அப்பாற்பட்டதாய் ஊடுருவி செல்லுகிற போது அது தெய்வீகமான நிலைமையை பெறுகிறது சூரியன் என்பவன் நவகிரகங்களுக்கு அதிபதி தெய்வங்களுக்கு பிரதானமானவன் தாமரை என்பது பூலோகத்தை சேர்ந்த இன்று தோன்றி நாளை மறையக்கூடிய வாடி உதறக்கூடிய ஒரு புஷ்பம் ஆனா இந்த பூவுக்கும் அந்த சூரியனுக்கும் இருக்கிற ரிலேஷன் எப்படி இருக்கு இந்த சூரியன் தாமரை ஏழனமா நினைக்கிறானா இந்த தாமரை சூரியன் எட்டத்தில் இருக்கிறது நினைக்கிறானா இல்ல இவர்கள் இருவருக்கும் இருக்கிற உறவு எதை காட்டுகிறது தாமரை வடிவில் எடுக்கக்கூடிய உங்களுடைய இந்த பிரம்மரந்திரமாகிய சகசிராரம் எப்போ மலர்கிறது சூரிய நாராயணன் உங்களுக்கு அருள் செய்து உங்கள் சுஷும்னான் அடி வழியாக உங்கள் ஆத்மசக்தியை மேலெழுப்புகிற போது அந்த தாமரை மலரும் அப்ப அந்த சூரியனுடைய அருள் இல்லைன்னா இந்த தாமரை மலராது ஆறு ஆதாரங்கள் என்று சொல்லுவாங்க அந்த ஆறு ஆதாரங்களும் சக்கர வடிவில் இருக்கின்றன அந்த சக்கரங்கள் தாமரை இதில் கொண்டதாக இருக்கின்றன அதுக்கு காரணம் என்னன்னா சூரியனுக்கு இங்கே சம்பந்தம் நீங்க அந்த சூரிய நாராயண தியானமானது உங்களுடைய யோக ஆற்றலை பெருக்குகிறது அப்படிங்கறத பூடகமா இந்த ஸ்லோகத்துல வச்சு சொல்றாரு ஏன்னா அன்றாடம் சூரியன் வந்த உடனே தாமரை மலருதுங்கிறதே மயூர கவி சொன்னாதான் உங்களுக்கு தெரியுமா ஒரு கேள்வி கூட சொல்லுவாளு சூரியன் வந்துட்டா தாமரம் மலருது இதை எழுதுறதுக்கு ஒரு சம்ஸ்கிருதத்துல கவி வேணுமா அதுக்கு ஸ்லோகம் வேணுமான இதுக்கு அடிப்படையான கருத்து இதுதான் திருவள்ளுவர் காமத்துப்பால்னு எழுதினார் அந்த காமத்துப்பால் அவர் என்னடா சொல்றாரு அப்படின்னா தலைவன் தலைவி தலைவன் தலைவி விஷயமா வருது ஒருத்தர் கேட்டார் ஏங்க திருவள்ளுவர் வந்து காமத்துப்பால்னு ஒரு பால் எழுதி ஆண் பெண் சமாச்சாரமா என்னத்துக்கு இது இவர் எழுதி கொடுக்காட்டி இந்த நாட்டு மக்களுக்கு தெரியாதா பெட்ரூம் சமாச்சாரம் என்னன்னு அப்படின்னு அதுக்குதான் அவங்க என்ன பதில் சொன்னாங்க பத்து பேர் உரையாரு திருக்குறளுக்கு பரிமேலகர் காளிஞ்சர் அவ்வளவு உயர்ந்த நூலாக என்ன என்றால் காமத்துப்பாலிலே திருவள்ளுவர் சொல்லுவது ஜீவாத்மா பரமாத்மா உறவுதானே தவிர இந்த மனுஷ உறவல்ல இது சாதாரண காம விஷயம் அல்ல அது ஞான விஷயம் அதனாலதான் அது காமத்துப்பால் என்று போட்டு காமத்துப்பாலுக்கு அடுத்தாபல் என்னடா கிடைக்கும் அறப்படி வாழ்ந்தா பொருள் கிடைக்கும் பொருட்பாலை அனுசரித்தால் காமம் கிடைக்கும் காமத்தினால் உங்களுக்கு வீடு கிடைக்கும் தர்ம அர்த்த காம மோட்சம் அறம் பொருள் இன்பம் வீடுன்னு அந்த சீரியல்ல வச்சானே அப்ப காம்கிறதுக்கு அர்த்தம் என்னவாய் இருக்க முடியும் அது பகவத்காமம் நாயக நாயகி பாவனை என்ற பகவத்காமம் அதத்தான் வள்ளுவர் சொன்னாரே தவிர இந்த காமசூத்திர ஆசியான இருக்கிறாரு அவர் சொன்ன விஷயத்த அவர் சொல்லல இது ரொம்ப உயர்ந்த விஷயம் தெய்வீகமான விஷயம் என்றார் அது சான்றர்கள் சொன்னார்கள் அது மாதிரி மேலோட்டமா பாத்தீங்கன்னா ஊடாடி ஒழுக்கம் இந்த நாராயணனுடைய சூரிய நாராயணனுடைய கடாட்சத்தினால் உங்கள் உள்ள தாமரை உங்கள் இதய தாமரை அந்த குண்டலி சக்தி மேலெழும்பூடிய சகசிர தாமரை அது மலர்வதற்கு இது அடிப்படை தேவை என்ற கருத்தை இங்க சொல்ற அடுத்த மேல சானோ சா ந உதையே அருணித்த தலை அருணித அருணிதங்கிற சேரும் போது நான் அருணித்தன சிகப்புன்னு அர்த்தம் ரெட்டு தலை அப்படின்னா இளம் தளிர்கள் அர்த்தம் இந்த மரங்கள் செடிகள் முத முதன் இலை விடும்போது பின்னால கரும் மாறக்கூடிய அந்த இலை முத முதன் வரும்போது இளஞ்சிவப்பாகவும் லேசா மஞ்சளாகவும் இருக்கும் அததான் அருணித்த தல செந்நிறமுள்ள இளம் தளிர்கள் அது புனர் எவ்வனானாம் மறுபடி இளமை அடைகிறது அப்படின்னு அர்த்தம் என்ன நேற்று மாலை வரை இளம் இளமையடைந்து ஆனந்தமாயிருந்த அந்த இலைகள் இரவு வந்து கூம்பி வாடி முதுமை அடைந்தது போல தொங்கி போயிருந்தன இப்போ மறுபடி சூரியன் வந்தவுடனே இளமை முறுக்கு வந்து அதாவது நிமிர்ந்து நிற்பதை இளமைங்கிற நீங்க குருத்து இலைய பாத்தீங்கன்னா அப்படி வரப்பா அது இரவு நேரத்திலே அந்த இலைகள் சோம்பி இருக்கிற போது இப்படி வாடி இருக்கும் இப்பவும் பார்க்கலாம் இந்த இளமையா இருக்கிறவர்கள் நிமிர்ந்து உட்காருவாங்க வயசானவங்க இப்படி உட்காருவாங்க அவங்க நிமிர முடியல ஆனா இப்ப உள்டாவ சொல்ல வேண்டி இப்ப முதியவர்கள் நிமிர்ந்து உட்கார்ந்து இருக்கிறார்கள் இப்படி உட்காந்துருக்கிறார்கள் ஆனா அவர் பழைய காலத்துக்கதையே சொல்றாரு அப்போ இந்த இலைகள் வந்து நிமிர்ந்திருக்கின்றன சூரியன் ஆலைங்கிறதுக்கு என்ன சொல்றார் புனரு எவனா நான் புனருனா மறுபடி எவனம் என்றால் இளமை மறுபடி இளமையை அடைந்த இந்த இலைகள் தளிர்கள் அப்படிங்கிறார் இந்த தாவரங்கள் எல்லாம் இருந்து சூரியனிடம் உரம் பெறுகிறது நீங்க பெங்களூர்ல ஒருத்தர் இருக்கார் ரவிசங்கர் பாபா அப்படின்னு சொல்லி அவரை பத்தி பிரபலமா போட்டோலாம் வருது அவரு என்ன ஒரு பெரிய தொண்டு செய்கிறாரு தெரியுமா தன்னுடைய சிஷியர்களை கூட்டிக்கிட்டு கிராமம் கிராமமா போய் ஐயா விவசாயிகளே நீங்க ரேடியோவிலையும் தூர்தர்ஷன்லையும் சொல்றாங்கன்னு கேட்டுக்கிட்டு ரசாயன உரங்களை போடாதீங்க இந்த ரசாயன உரங்களை போடுறதுனால நம்ம தாவரங்கள் கெட்டு போகுது அடுத்தாப்புல அதுல விஷம் ஏறுது நாம சாப்பிட்ற போது தாய்ப்பால்லையே நஞ்சு வருது நம்முடைய முன்னோர்கள்லாம் ரசாயன உரங்களை யூஸ் பண்ணலை நீங்க தயவு பண்ணி மாட்டு தொழு சாணம் இலை தலை இவற்றை போடுங்க பூச்சிக்கொல்லி மருந்துக்கு சில ஃபார்முலா இருக்கு நம்ம நாட்டு மருந்துல இருக்கு அப்படின்னு சொல்லி ியாவிலே அவர் இருபத்தையம் கிராமங்களை காப்பாற்றி இருக்கிறார் அந்த இருபத்தையாயிரம் கிராமத்து விவசாயிகளும் இயற்கை உரம் மட்டுமே போட்டு விவசாயம் செய்து அதனால் கிடைத்த விளைவான பலன்கள் என்ன என்பதை உலக அரங்கில் நிரூபித்திருக்கிறார்கள் அப்படி இயற்கை உரம் போட்டு முளைச்ச மாம்பழம் தக்காளி நெல்லு கரும்பு இவற்றினுடைய சாறு எடுத்து பரீட்சை பார்த்தா அதுல ஹார்லெஸ் லிக்விட் இருக்கு சாப் செல் சாப் இருக்கு இந்த ரசாயன உரம் போட்டு வளர்க்கப்படக்கூடிய தாவரங்களுடைய செல்சாப் எடுத்து பார்த்தா அதில் எவ்வளவு தூரம் நச்சு கலந்து இருக்கிறது என்பதை நிரூபித்து இப்போ வந்து மேல்நாட்டில் அமெரிக்காவிலாம் இந்த ரசாயன உரங்களை சுத்தமாக பாய்க்காட் பண்ணுங்கன்னு சொல்லி அவன் இயற்கை விவசாயத்துக்கு வந்துட்டான் ஆனால் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான டன் உரத்தை உற்பத்தி பண்ணியிருக்கிறான் இல்லையா அதை எங்கேயாவது போனி பண்ணுடான்னு சொல்லி எந்த நாடு தான் இளிச்சவாய நாடுன்னு பார்த்து இந்தியா தாண்ட உலகத்திலே இழிச்சவாய நாடுன்னு இங்கே குறைஞ்ச விலைக்கு ஏற்றுமதி பண்ணி விட்டான் இவனெல்லாம் விழுந்தடிச்சு வாங்கி டெப்போல ஒரே டெப்போல அவ்வளவு அமெரிக்கன் ரசாயன உரங்களை வாங்கி இவங்களுக்கு ஜீவம் வந்துருச்சு கொடுக்கணும் அத்த சொல்லி இந்த சொல்லி இதை போடியா பாரு என்ன நடக்குது பாரு அப்படின்னு சொல்லி கருப் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்ப அந்த ரவிசங்கர் பாபா ஒரு புது பசுமை புரட்சியை செய்து கொண்டிருக்கிறார் வரவேற்கத்தக்க ஒரு முயற்சி அதனால இங்கே என்ன சொல்ற இளமையை இளந்தளிர்கள் அடைகின்றன மரங்களினுடைய இலைகள் இளமையடைகின்றன சூரிய ஒளியின் ஆலே என்கிறார் அதுல என்ன சொல்றாருன்னா சூரிய ஒளியிலே சத்து இருக்கு உரம் இருக்கு அதுக்கு மனிதர்களையும் மற்ற விலங்குகளையும் வாழ்விக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது என்பது தான் அங்க சொல்ற தல புனர் எவ்வனானாம் எவ்வனம் அப்படின்னா இளமை என்று சொன்ன அதாவது இளமை என்பது இங்க எதை காட்டுகிறது என்றால் ஒரு எப்பவுமே பன்றியும் பருவத்திலே பத்து பணமும் பழமொழி சொல்லுவாங்க ஒரு அசிங்கமான முகமுள்ள ஒரு மனுஷன் கூட அவன் மூணு வயசா இருந்தபோது எடுத்த போட்டோவை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டா தான் இருக்கும் குழந்தைகள் எல்லாம் பார்த்தா எல்லாருக்குமே ஸ்வீட்டா தான் இருக்கும் ஆனா வளர வளரத்தான் மனசுக்குள்ள பேய் புகுது அந்த பேய் உள்ள நுழைய நுழையத்தான் மூஞ்சி சாத்தான் மூஞ்சி ஆகி போகுது சின்ன வயசுலே கள்ளங்கப்படம் இல்லாத அந்த உள்ளம் அகத்தின் அழகு முகத்தில் தெரியுமென்று இருக்கிறார் அது இந்த இளம் தளிர்கள் சூரிய ஒளி பட்டு அந்த பால்யமும் எவ்வளமும் அடைந்து இந்த அற்புதமான காட்சியை பார்த்தால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றேன் ஒரு புதுக்கவிஞர் ஒரு கவிதை எழுதியிருக்கிறார் இந்த குழந்தைகளை பெற்றோர்கள் அவங்க வேலைக்கு போகணுங்கிறதுக்காக இந்த எல்கேஜி யுகேஜி ப்ரீ கேஜினு ப்ரீ கேஜின்னு ஒன்னு புதுசாக கொண்டு இருக்கிறான் எல்கேஜி அனுப்புறதுக்கே புள்ளியை அனுப்புறதுக்கு பெரிய பாடா இருக்கு ப்ரீ கேஜி பல்லும் முளைக்கல ஒன்னும் இல்ல அந்த புள்ளியை கொண்டு தொப்புன்னு போட்டு வந்துடுறான் குழந்தைகளை காப்பக மாதிரி பள்ளிக்கூடம்லாம் அதை கண்டிச்சு ஒரு புதுக்கவிஞர் எழுதியிருக்காரு கவிதையை பாருங்க குழந்தைகள் புத்தக சுமை தாங்கிகள் கூன் விழுந்த பிறை நிலவுகள் கூன் விழுந்த பிறை நிலவுகள்னா எல்கேஜி யூகேஜிக்கு எத்தனை புஸ்தகம் ஒரு புத்தகம் அம்மா இலை பரவாயில்ல அது இம்மா இம்மா புஸ்தகம் நோட்டு கீட்டு போட்டு அதை தூக்கிட்டு போக்க முடியல முதுகு வளைஞ்சு போகுது கூண் விழுந்த பிறை நிலவுகள் தினம் தினம் நிலாச்சோறு கட்டுச்சோராய் மாறிய ஒவ்வொரு நாளும் அம்மா வந்து மொட்ட மாடியில வச்சு நிலாவை காமிச்சு நிலா நிலா வா சோறு ஊட்ட வேண்டிய வயசுல குழந்தைக்கு டப்பாவில சோறு அடைச்சு கொடுக்கிறார் தினம் தினம் நிலாச்சோறு கட்டுச்சோறாய் மாறி அவனம் தாய்ப்பாலுக்கு தாழ்பால் போட்டு அவர்களை பள்ளியில் தள்ளிவிடும் பரிதாபம் தாய்பால் கொடுக்க வேண்டிய வயசுல பாட்டில் டப்பா பால் புட்டி பால் போட்டு அடிச்சு அங்க இருக்கிற கிரஷில் இருக்கிற ஆயா கிட்ட இந்தாமா அழுகிற போது குடுமா அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்களே இவர்கள் தொலைத்து விட்ட உரத்து பாடம் படிக்கும் மாடப் புறாக்கள் இவங்களை பள்ளிக்கூடத்துல விட்டுட்டு போனோன்னு வாத்தியம் சொல்லு ஏ சொல்லு உதப்பேன் அப்படின்னு எல்லாம் கத்துதுங்க படிப்பின் மேல ஆர்வத்தினாலே இல்லை அன்னையோடு பேச துடிக்கும் அவலைகள் அந்த வயசுல பிள்ளைங்களுக்கு என்ன ஆசை இருக்கும்னா அம்மாவோட ஏதாவது பிணாத்தனும் பேசணும் பேசணும் அந்த நேரத்தில் அம்மா மூஞ்சியே பார்க்க முடியாது அம்மா தான் காலங்காலத்தில் ஏழரை மணிக்கே இந்த பையன் மாட்டிட்டு ஜோளா பையன் மாட்டிட்டு கிளம்பிடுறாளே இவ பார்க்கிற மூஞ்சி எல்லாம் அங்க இருக்கிற ஆயா மூஞ்சி டீச்சர் அம்மா மூஞ்சி வாட்ச்மேன் மூஞ்சி இப்படி பார்த்து இவங்களை பார்த்து பேச பிடிக்காம புத்தகங்களையே பார்த்து பார்த்து வாழ்க்கை மறத்து போனவர்கள் இந்த பிறை நிலவுகள் குறை நிலவுகள் வேதனையா முடிச்சிருக்கிறார் அதனால இங்க என்ன சொல்றேன்னா இளந்தளிர்கள் சூரியனுடைய வெப்பத்தினாலே வளர்ச்சியை பெறுகின்றன பகவானுடைய கருணையினாலதான் இங்க எல்லா நடக்குது இறைவனுடைய ஆற்றல் இல்லாம ஒரு தாவரமும் உழைப்பதில்லை ஒரு செடியும் வருவதில்லை அதை உணரணும் சூரிய நாராயணன் கருணையினாலே அதை செய்து வருகிறான் எவ்வனானாம் வனானாம் ஆலிம் ஆலிம்னா வரிசை அர்த்தம் தீபாவளி அப்படின்ற வரிசை எதனுடைய வரிசை என்றால் காடுகளுடைய வரிசை மரங்களுடைய அடிவாரத்திலே காடுகள் வரிசையா இருக்கின்றன என்றால் இந்த கதிர்களானது அவற்றை தொடுவதற்கு முன்பு அந்த தொடுவதற்கு முன்புங்கிற பொருள் வர்றதுக்காக நீங்க என்ன பண்ணணும் இந்த முதல்ல ரெண்டு நானா சொன்னோ சோதையே அந்த ஒரு நாவும் நருணித்த ஒரு நாவும் சேர்த்து நலபூர்வா அப்படின்னு அர்த்தம் பாக்கணும் கையில் வச்சிருக்கிற கதிர்கள் இன்னும் எட்டி தொடுவதற்கு முன்பு அவ்வளவு இளம் வெயிலாக இருக்கிறது பரிகிருத்த குகர உபாந்த நின்னா பரிகிருத்த விடப்பட்ட சூரியனுடைய ஒளி வந்து எல்லா குகைக்குள்ளும் இன்னும் போகல குகையை அது விட்டுவிட்டது குகர அப்படிங்கிறதுக்கு குகை என்ற அர்த்தம் குகை மட்டும் இல்ல ஒரு ஹாலோவா ஒரு பள்ளமா குழியா ஏதாவது மேடு பள்ளங்கள் உங்களுக்கு விட்டு விலகட்டும் அப்படிங்கிறதுக்காக சூரியனுடைய ஒளியானது இன்னும் பள்ளங்களையும் பள்ளத்தாக்குகளையும் மேடுகளையும் அடையவில்லை குகர உபாந்த உபாந்த அப்படின்னு சொன்ன அந்த மலையனுடைய பார்டர்களே அடிவாரம் அதை உபாந்தன்னு சொல்லுவாங்க நின்னா அப்படின்னா பள்ளத்தாக்கு இந்த குகைகள் மலையடிவாரங்கள் பள்ளத்தாக்குகள் இவற்றுக்கு இன்னும் சூரிய ஒளி வரவில்லை அப்படி சூரிய ஒளி போகாத குகைகள் சூரிய ஒளி அடையாத மலையடிவாரங்கள் சூரிய ஒளி சென்று சேராத இந்த பள்ளத்தாக்குகள் என்று சொல்வதனாலே சூரிய ஒளி இவற்றையெல்லாம் தவிர்க்கிறான் உங்க வாழ்க்கையில மேடு பள்ளங்கள் இல்லாமல் இருக்கட்டும் அப்படிங்கறத மறைமுகமா சொல்றேன் அதான் கண்ணதாசன் ஒரு தடவை சொன்னார் என் பாதையிலே என் காலில் தைக்கும் உள்கள் எல்லாம் நானே முன்பு எனக்காக விதைத்தவை அப்படிங்கிறேன் இதுக்கு அர்த்தம் என்னடான பெரியவங்க சொன்னாங்க தீதும் நன்றும் பிறர் தர வாரா அதாவது நீ படுற கஷ்டமும் நீ அடையற நல்லதும் யாரோ கொடுத்து வர்றது இல்லடா நீ முன்ன செஞ்ச பாவ புண்ணியத்தை தான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க ஆனா நம் ஆடுகளுக்கு இந்த பழைய தமிழ்லாம் புரிய மாட்டேங்குது இல்லையா அதனால கண்ணதாசன் அதை எளிமைப்படுத்தி புட்டிப்பால் மாதிரி மாத்தி கொடுக்குறாரு நான் நடந்து போகும்போது என் காலை தைக்கும் முட்கள் எல்லாம் நானே எனக்கு முன்பு விதைத்தவை அப்படிங்கிறேன் அப்போ எனக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா நான் தான் அதுக்கு ஒரு காலத்துல உண்டு பண்ணினேன் அப்படிங்கிறேன் அப்போ அப்படிப்பட்ட மேடு பள்ளங்கள் உங்களுக்கு வரும்போது இந்த சூரிய ஒளியானது உங்களை விலக்கட்டும் அடுத்தாம்ப பள்ளத்தாக்குன்னு சொல்லும் போது பள்ளம் போன்ற மிக கசனான கபடமான உள்ளம் உள்ள தீயவர்கள் தீயவர்களுடைய சகவாசம் உங்களுக்கு வரக்கூடாது உயர்வு மலை போல் உயர்வாய் மலை உச்சி போல் வளர்வாய் பள்ளம் போல் தாழ வேண்டாம் தீயவர்களை பத்தி சொல்லும் தீயவர்களை கண்ணால பார்த்தா நமக்கு புண்ணியம் போகுது அவங்களோட பேசினா புண்ணியம் போகுது கையை குலுக்கினா புண்ணியம் போகுது முன்ன ஒரு ராஜா ஒரு யாகம் பண்ணி அபகிருத்த ஸ்நானத்துக்கு முன்னாலே தன்னுடைய பழையகால நாத்திக நண்பன் பார்த்து ஹலோன்னு சொன்னதுக்காக அவன் செய்த யாகத்தினுடைய பலன்லாம் போய் அவன் அடுத்திருக்கவர்களுடைய சகமாசத்தை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிற பழைய காலத்து பாட்டு நீதி வெண்பாச்சிருப்பீங்க உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான் கொம்புள்ளதற்கு ஐந்து கொம்புள்ள விலங்குகளை பார்த்தா நீங்க வந்து அஞ்சு முழம் தள்ளி போகணுமா குதிரைக்கு பத்து முழம் குதிரையை பார்த்தா பத்து முழம் தள்ளி போங்க எட்டி ஊர் உதவிட்டா தாங்க மாட்டீங்க வெம்பு கறிக்கு கறின யானை வெம்புனா கோபமான மத யானை அதுக்கு ஆயிரம் தான் வேண்டுமே ஒரு மத யானையாத்தீங்க ஆயிரம் மூலம் தள்ளி போயிடுங்க விட ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இருக்கிடாது என்னன்னா வம்பு சரி தீங்கு இனம் இனர்த்தம் கண்ணில் தெரியாத தூரத்துக்கு நீங்குவதே நல்ல நெறி கண்ணுல குறும்பும் இருக்கக்கூடிய துஷ்டர்களை பார்த்தா அவங்க கண் வட்டத்தை விட்டு அகன்று போய்விடுங்கள் அவங்க கையை வச்சு கண்ணு சுருக்கி பார்த்தா கூட உங்க உருவம் தெரிய கூடாது அவ்வளவு தூரத்துக்கு ஓடிடுங்க தீயவரை பார்த்தா ஓட்ட முடிங்க வந்து தப்பில்லை அவன் சொல்லுவான் என்ன பார்த்தவனே பயந்து ஓடுறான் பேடி கோழைன்னு சொல்லிட்டு போகட்டும் பரவாயில்ல நீங்க இங்க போய் தைரியத்தை காட்டுறேன்னு சொல்லி உங்கள் புண்ணியத்தை குறைத்து கொள்ளாதீர்கள் அப்படின்னு அப்போ தீயவர்களை கண்டால் அவ்வளவு தூரம் ஓட வேண்டும் நம்ம நண்பர்கள்ல யார் யாரு நல்லவர் தீயவருங்கிறத ஒரு ஒரு மாசத்தில் நம்ம புரிஞ்சுக்கலாம் தீவிர என்று தெரிந்தும் அவர் நெருக்கி பழக்கம் வைத்திருக்கிறது வெயிலானது அப்படிங்கிறதுக்காக அதனிம்னா அப்படிங்கிறாரு தனிமன் அப்படின்னு சொன்ன கொஞ்சம் அர்த்தம் பா பா என்றால் ஒளி சூரியனுடைய ஒளி இந்த ஓர் எழுத்து ஒரு மொழி பா என்பது அவனுடைய ஒளிதான் உங்கள் வாழ்வுக்கு இருளை நீக்க வேண்டும் வாழ்வினுடைய வழக்க சொல்லும் போது ஒளிமயமான எதிர்காலம்னு தானே சொல்றாங்க அந்த ஒளிமயமான எதிர்காலம்னு அர்த்தம் என்ன என்றார் இனிமேல் இருள் இல்லை அழுகை இல்லை என்பதை காட்டுறதுக்காக ஒளி என்று சொன்னார்கள் அதுக்கு எங்கிருந்து வரும் அந்த ஒளி எங்கிருந்து வரும் நாம உக்காந்துருந்தா வராது வெறும் உழைப்பினாலேயும் வராது உழைப்பினால மட்டுமே உயர்வு வருமானால் எவ்வளவு பேரு உழைச்சு உழைச்சு ஓடா போறான் எவ்வளவு பேரு உழைச்சு உழைச்சு திரும்ப திரும்ப தோல்வியவே காண்கிறான் உழைக்கிறவன் எல்லாருமே ஜெயிக்கிறது இல்லை தெய்வத்தினுடைய அருள் இருக்கிறவனுக்கு தான் உழைப்பு பலன் அருளும் வேண்டும் உழைப்பும் வேண்டும் மகாத்மா காந்தி கிட்ட ஒரு அன்பர் வந்து தமிழ பத்தி பேசிக்கிட்டு இருந்தாரு தமிழ் ரொம்ப உயர்ந்த மொழி பல நல்ல நாள் நூல்கள்லாம் அதில் இருக்குது சார்ந்தோருடைய கருத்துக்கள் அதில் அடங்கி இருக்கு அப்படின்னு சொன்னப்போ மகாத்மா காந்தி சொன்னார் தமிழ் நல்ல மொழி அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் அந்த தமிழ் மொழியை பற்றி நான் புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த மொழியைச் சேர்ந்த ஒரு பழமொழி சொல்லுங்க தமிழ் மொழியில் இருக்கிற ஒரு பழமொழி சொல்லுங்க ஒரு பழமொழியை வச்சே ஒரு மொழியை நாம் டிசைட் பண்ணிடலாம் அது எப்படிப்பட்டது அப்படின்னு உடனே இவர் என்ன சொன்னார் திக்கற்றவர்க்கு தெய்வமே துணை அப்படின்னார் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டார் யார் அனாதைகளா வாழ்க்கையில கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு கடவுள் தான் துணை வேற யாரும் துணையாக மாட்டார்கள் மகாத்மா காந்தியுடைய கண்கள் இருந்து கரகரீர் கொட்டிக்குதான் தேம்பி தேம்பி அழுதாராம் அதுக்காகவே நான் தமிழை கத்துக்கணும்னு சொல்லி இந்த திக்கற்றவருக்கு தெய்வமே துணை என்ற பழமொழியை கேட்டு தமிழ் மீது ஆர்வம் ஏற்பட்டு ஒரு தமிழ் நியமித்து தமிழ்ல கையெழுத்து போட பேச எழுத படிச்சுக்கிட்ட தமிழ்ல ஒரு ஒரு புல் ஸ்கேர் பேஜ் நிறைய ஸ்பீச் எழுதி காந்தியே படித்தார் அவ்வளவு தூரம் வந்து தமிழ்ல அவருக்கு நிபுணத்துவம் இருந்தது காரணம் என்ன அப்படின்னா அவரை ஈர்த்த அவரை கவர்ச்சி பண்ணிய அந்த மொழியினுடைய சிம்பு என்ன அதாவது பைட் என்ன அப்படின்னு கேட்டா திக்கற்றவருக்கு தெய்வமே துணை தெய்வம் நம்மை பாதுகாக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து அந்த ஐடியாவை அவர் சொல்றார் அதுபோல இங்கே பா சூரியனுடைய ஒளி வகா உங்களை அபாவோ உபசாந்தி திசத்து அபாவ என பஞ்சம் இல்லாமை உபசாந்திம் என்றால் நீக்குதல் உங்களுக்கு எந்த விதமான தீமையும் வர வேண்டாம் அது நீங்கட்டும் அப்படின்னு சொல்றேன் இப்போ சில பேரு நானும் வந்து இப்போ முப்பத்தி எட்டாவது ஸ்லோகம் சூரிய சதகம் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் முப்பத்தேழு ஸ்லோகத்துக்குள்ள ஒன்றும் ரீ மார்க்கபிளா ஒன்னு மாற்றம் தெரியலீங்களே பாக்கி சொச்சவன் ஸ்லோகத்தை கேட்கறதா வேண்டாமா இது உண்மையிலேயே எஃபெக்டிவ் ஆயிருந்த முப்பத்தி எட்டு பேர் தெரிஞ்சிருக்கணுமே அப்படின்றாங்க அவங்களுக்காகவே மனுஸ்மிருத்தியில ஒரு ஸ்லோகம் இருக்கு என்னன்னா மனுஸ்மிருதி நாலாவது அத்தியாயம் நூற்றி எழுபத்தி ரெண்டாவது ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா பசுமாடு கூட பருத்தி கொட்டையும் புண்ணாக்கையும் அதை பாலா மாத்தி கொடுக்கறதுக்கு இருபத்தி மணி நேரம் கேட்குது ஒரு மரத்துக்கு நீங்க தண்ணியும் உரமும் ஊத்துனா கூட வளர்ந்து பைசா போட்டேன் எனக்கு சாயந்தரம் நாட்டு டிக்கெட்ல ஒரு லட்சம் விடுக்கணும் அது எப்படிங்க மாடு சாப்பிட்ட பருத்திக் கொட்டையும் புண்ணாக்கும் பாலா மாறுறதுக்கு ஒரு நாள் வேண்டி இருக்கு மரத்துக்கு நீங்க ஊத்துற தண்ணியும் உரமும் காயாவும் கனியாவும் மாறுறதுக்கு பல ஆண்டுகள் தேவை இருக்கு நீங்க செய்யற புண்ணியங்கள் பலிக்கணும்ன பொறுத்துருங்க கொஞ்சம் பொறுத்துருங்க ஐயோ பொறுத்து பொறுத்து வெறுத்து போச்சுங்க அப்படிங்கிறீங்களா ஓஹோ பாவத்தை மட்டும் வெறுத்து போகலயா இடவிடாமல் இருபது வருஷம் முப்பது வருஷம் போன ஜென்மத்தில அப்பெல்லாம் வெறுத்து போகலயா அனுபவிக்கிற போது மட்டும் வெறுத்து போகுதா பொறுத்திருங்கள் பொறுத்தாறு பூமி ஆழ்வார்னு இதுதான் அர்த்தம் என்ன பொறுத்தார் கஷ்டம் வரும்போது கடவுள சரி ஏதோ நம்ம வேண கர்ம வேண பொறுத்திருப்போம் பொறுத்திருப்போம் என்று பொறுத்தால் ஒரு மனிதன் பிழைத்து மட்டும் இருப்பானே ஆகியில் அவன் இன்பத்தை காணாமல் சாக மாட்டான் என்று சீதை அடிக்கடி சுந்தரகாண்டத்தில் சொல்றா ராமாயணத்துல அவ என்ன நினைச்சானா ராமன் இனிமே வரமாட்டாரு ஒன்பது மாசம் வராத ராமரா இனிமே வரப்போறாருன்னு சொல்லி அவள் தன் சடையினாலே தற்கொலை செய்து கொள்வதற்கு முயன்றாள் அப்போ அனுமார் வந்து ராமான்னு குதிச்சு அவள் உயிரை காப்பாத்திட்ட அப்ப சொல்றா பெரியவங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க எவ்வளவு கஷ்ட ஜாதகமா இருந்தாலும் எவ்வளவு மோசமான ஜாதகமா இருந்தாலும் ஆயுசு மட்டும் அவங்களுக்கு இருக்குமானா அடுத்த சைக்கிள்ல அவங்க சந்தோஷத்தை பார்க்காம சாக மாட்டாங்க அவசரப்பட்டு தற்கொலை பண்ணிக்க கூடாது அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு அதை தெரிஞ்சவள் நான் படித்தவள் நான் அப்படி இருந்தும் துன்பம் நான் சாக தெரிஞ்சேன் நல்ல வேண நீ வந்து காப்பாத்தின கொஞ்சம் முன்னால நான் செத்து போயிருந்தேன்னா உன நான் பார்த்துருக்க மாட்டேன் நீ என்ன பார்த்துருக்க மாட்டேன் ராமரோடு மறுபடியும் சேரக்கூடிய வாய்ப்பை நான் இழந்தே போயிருப்பேன் அதனால கர்மா பண்றவங்க அதனுடைய பலனை அனுபவிப்பதற்கு கொஞ்சம் பொறுக்கணும்னு சொல்றேன் நல்லதுக்கும் அதான் பலன் கெட்டதுக்கும் அதான் பலன் சில பேரு வந்து சொல்றாங்க நான் இதுவரைக்கும் மூணு கொலை பண்ணிட்டேன் போலீஸுக்கும் டேக்கா விட்டுட்டேன் இனிமோ வந்து கொலை பண்ணா பெரிய பாவாவும் உடனே தண்டனைன்னு சொல்றாங்களே அது எப்படி இன்னும் எனக்கு தெரிஞ்சு சில பேர் ஏழு கோல பண்ணிட்டு ஜமீன்தார் மாதிரி உக்காந்துருக்கிறாங்க அதுக்கெல்லாம் என்னங்க சொல்றீங்க அப்படின்னா இதுதான் காரணம் பாவமானானும் சரி புண்ணியமானானும் சரி சுச்சை போட்ட உடனே பல்பு எறிகிற மாதிரி பட்டுன்னு உடனே தெரியாது அப்படி தெரிஞ்சிட்டா தான் உலகத்தில் இருக்க மாட்டானே காலையில ஒரு தப்பு பண்ணினேன் சாயந்தரம் உடனே பனிஷ்மெண்ட் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க எல்லாருக்கும் அந்த மாதிரி நடந்துட்டா எல்லாம் பரமயோகியனாக மாறிடுவான் பகவானுக்கு அது நோக்கம் இல்லை இயல்பாகவே நீங்கள் பாவத்தை வெறுக்கவும் புண்ணியத்தை தேடவும் ஒரு மனப்பான்மை உள்ளவர்களாக இருக்கிறீர்களா என்று சோதித்து பார்க்கிறான் எக்ஸாமினேஷன் அது ஒரு சோதனை அது மாதிரி பகவான் வந்து கர்மாங்கிற விஷயத்துல ஒரு எக்ஸாமினேஷன் நடத்துறான் நான் ஒளிஞ்சுக்குவேன் நீங்க பாபம் பண்றீங்களா புண்ணியம் பண்றீங்களா பாப்பான்னு பகவத்கீதையில கண்ணன் வந்து அர்ஜுனனுக்கு தோன்றின மாதிரி நேரடியா குதிச்சு நான் வந்துட்டேன் நான்தான் கிருஷ்ண பரமாத்மா எங்க பார்ப்போம் யார் யார் நல்லது பண்ணுறீங்க யார் யார் கேட்டது பண்ணுறீங்கன்னா எல்லாம் விழுந்தரிச்சு நல்லது பண்ணுவான் பொம்பளைங்கெல்லாம் வளையில போனால் கல்வி பிச்சைக்காரனுக்கு கிருஷ்ணா ப்ளீஸ் நோட்டீஸ் அஞ்சு வலையிலும் போட்டேன் டைரியில் குறிச்சிக்கோ அப்படிமா ஏன்னா இமீடியட்டாக பலன் கிடைக்க போகுதுல்ல அதில் புண்ணியம் அது புண்ணியமே இல்லை அதுக்கு புண்ணியம்னு பேரை வைக்கக்கூடாது எப்போ புண்ணியம்னா கடவுள் பாராமல் இருக்கிற போது அவர் பார்க்காமல் எப்பவும் இல்லை பாராமல் இருக்கிறதா நாம நினச்சுக்கிறோம் இல்லை கடவுள் பார்க்காமல் இருக்கிற போது கடவுள் வந்து இருக்கிறாரா இல்லையாங்கிறதே கேள்வியா இருக்கிற போது நாம புண்ணியம் செய்யறமா தர்மம் செய்யறமா உடனடியா பலன் கிடைக்காம இருக்கிற போது நல்லதை செய்யறமா நல்லது செஞ்சா கெட்டது நடக்குது சில பேருக்கு கோவிலுக்கு போயிட்டு வந்த உடனே வீட்டுக்கு முழைய போகுது வாசப்படி தடிக்கிட்டு டமாறுனு போட்டு மண்டை உடஞ்சி போச்சு வீட்டுல பேசுறா பேசாம வீட்டுல உட்காந்துருந்தாலும் நல்லா இருக்கும் இப்போ கோவிலுக்கு போயிட்டு புண்ணியத்தை சம்பாரிச்சு மண்டை உடஞ்ச தான் வச்சான் அப்படின்னு பேர் கேள்வி பண்றாங்க இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கா அதோட உங்க நம்பிக்கை எல்லாம் குறைஞ்சு போகுதா அப்படின்னு பாக்க நினைக்கிறான் சோதனையிலதான் உண்மையான அன்பு என்னவென்று வெளிப்படும் சும்மா நார்மல் லைஃப்ல வெளிப்படாது அதுக்குத்தான் சொல்ற இந்த மாதிரி பாவங்கள் நீங்கள் பண்ணி இருக்கிறீர்கள் அபாவ உபசாந்தி உங்களுடைய பஞ்சம் பசி இல்லாமை குறைகள் எல்லாம் நீக்கத்தை அடையட்டும் திசத்து திசத்து அப்படின்னா வழங்கட்டும்னு யார் வழங்கட்டும் இந்த சூரிய பெருமாள் வழங்கட்டும் அப்போ நீங்க சொல்றதை பார்த்தா என்னுடைய கஷ்டமெல்லாம் மாறும்னு சொல்றீங்களா ஜோசியங்கள்லாம் என் ஜாதகத்தை பார்த்துட்டு இது சகட யோகம் இது தரித்திர ஜாதகம் இது உருப்படைய உருப்படாதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னா அது என்ன ஜாதகமாக இருந்தா ஜாதகத்தை கொடுக்குறவனே பரமாத்மா தானே அவன் நினச்சான் மாற்றிடுவான் அப்படிங்கு இன்னைக்கு உலகத்தில் டாப்பில் இருக்கிறவங்க எல்லாம் பிறக்கும் தங்க ஸ்பூன வாயில் வச்சுக்கிட்டு அவன் பிறந்தாங்க எத்தனை பேர் பிச்சைக்காரனாக பிறந்து பே மேலே ஜிடி நாயுடு பெரிய காலேஜெலாம் வைச்சார் உலக புகழ் பெற்றார் அவர் ஹோட்டலில் சப்ளையராக வேலை பார்த்தார் அதே மாதிரி ராக் ஃபில்லர் பாலிஷ் போட்டுக்கிட்டு இருந்தார் இந்த ரீகன் ரொனால்ட் ரீகன் ஒருத்தர் அமெரிக்கன் பிரசிடென்ட்டாக இருந்தார் அவருக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் எனடா செய்கிறது என்னபோது ஒரு டிராயிங் காலேஜில் ஒரு ஓவிய ஆசிரியர் சொன்னாரா நீ ஒன்றரை மணி நேரம் அசையாமல் கையில் ஒரு உருண்டு பந்தை பிடிச்சுக்கிட்டு நிர்வாணமாக எனக்கு போஸ் கொடுத்தியான்னா உன்னை பார்த்து வரைஞ்சிட்டு நான் ஒரு நாள் பணம் தரேன் அப்படின்னா சரி நீ இதுக்காக அவர் கொடுத்த ஒரு உருண்டை பந்தை பிடிச்சிக்கிட்டு நிர்வாணமாக போஸ் கொடுத்தது பத்து நிமிஷத்துக்குறா யோ கை வலிக்குறியா கை வலிக்கிறா சரி ரெஸ்ட் எடுத்துக்கோ ரெஸ்ட் எடுத்துக்கோன்னு சொல்லி ஒன்றாம் நேரம் போஸ் கொடுத்து அன்னைக்கு சாப்பாடுக்கு காசு அவர் கிடைச்சது பின்னாலே அவரு அமெரிக்கா தேசத்துக்கே ஜனாதிபதியா வரலையா அது மாதிரி யாருமே வந்து பிறக்கும் போது சகல அதிர்ஷ்டத்தோடு பிறக்கல இப்ப நாம இங்க உக்காந்துருக்கிறம எல்லாம் கண்ணியமா கௌரவமா உக்காந்துருக்கிறோம் எவ்வளவோ பாஷா ஞானம் அறிவெல்லாம் ஏற்பட்டு போயிடுச்சு ஆனால் நம்ம பிறந்த போது எப்படி இருந்தோம் முதுகில கொசு கடிச்சா நம்மாலும் அடிக்க முடியாது வே வேதான்னு கத்தி கிடப்போம் கைய காலம் உதச்சிக்கிட்டு அம்மா வரணும் ஏன் பிள்ளை அழுகுது அப்படின்னு பார்த்து ஓ எறும்பு கடிக்குதா அப்படின்னு எறும்பு தூக்கி போகணும் அப்படி இருந்தவங்க தானே நாம யாரும் பிறக்கும் போதே இருபத்தஞ்சு வயசு மீச முளைச்சு பிறக்குறது இல்லையே அதனால இல்லாமை என்பது எல்லாருக்கும் சகஜம் பூர்வ ஜென்ம கர்மாங்கிறது எல்லாருக்கும் சகஜம் கஷ்டம் வரத்தான் செய்யும் ஆனா அது போக்கடிக்கூடிய ஆற்றல் மனசு பகவானுக்கு உண்டு அதை ஆசிக்க வேண்டும்ங்கிற அதான் திசத்து உங்களுக்கு அவன் அருளட்டும் தினபதே பாசமானா தினபதி அப்படின்னு சொன்ன சூரியனுக்கு பெயர் தினமணின்னு ஒரு பேருண்டு தினபதினு ஒரு பேருண்டு நாளுக்கு தலைவன் தினபதேகேன்னு சூரியனுடைய பாசமானா பாசமானான்னு பிரகாசிக்கக்கூடிய எஃபல்ஜென்ட் அதாவது ஒளிவிடக்கூடிய நம்ம வேதங்கள்ல அடிக்கடி ஒளியை பத்தி பேசுவாங்க ஒளி என்பது இறைவன் தேஜஸ் என்பது இறைவன் ஒளிதான் கடவுளுடைய ஸ்வரூபம் என்று சொல்லுவார்கள் இதை சாக்ரட்டி சொன்னார் உன்னையே நீ அறிவாய் அப்படின்னு இதே கருத்தை நம்ம உபனிஷதங்கள் எப்படி நம்ம சொல்லுது கொஞ்சம் மாத்தி சொல்லுது ஆத்ம தீபோ பவஹா ஆத்ம தீபோபன உன் ஆத்மாவை உனக்கு வழிகாட்டியாக இருக்கட்டும் அப்போ ஆத்மா என்பது ஒளிமயமானது எல்லாருடைய ஆத்மாவுக்குள்ளேயும் அந்த சக்தி இருக்கு விசுவத்தருக்கு வெளிப்படையாய் இருக்கக்கூடிய யோகா ஆற்றல் வசிஷ்டர் நாரதன் முதலிய ரிஷிகளுடைய வெளிப்படையாக தெரியும் ஆற்றல் நமக்கும் இருக்கு நம்மளாலையும் அவங்க செய்யக்கூடிய காரியங்களா செய்ய முடியும் அவங்க போன வழியில நாம போகல நாம வேற வழியில போறோம் நமக்குள்ளே அடங்கி இருக்கக்கூடிய அந்த யோகாகினியை அந்த ஆத்மாவினுடைய நெருப்பை ஒளி வெளியே கொண்டு வருவதற்கான மார்க்கத்தை பெரியவர்கள் காட்டி சென்றிருக்கிறார்கள் அந்த பாதையில போன பா நமக்கும் அந்த ஒளி பாசமானா உங்களுக்கு அபாவோ உபசாந்தி திசத்து தினபதியர் பாசமானா மிக பிரகாசமாகிய அந்த சூரியனுடைய ஒளி சமானா அதற்கு சமமான ராஜி ராஜீவ ரேணுகு மகரந்த வரிசை ராஜினா வரிசை ராஜீவனா தாமரை ரேணுனா மகரந்தம் சாதாரணமா ரேணுங்கிறதுக்கு பொடினு சொல்லுவாங்க இப்ப கால மண்ணு ஒட்டிக்குது இல்லையா அத கூட ரேணுன்னு சொல்றது பெரிய இப்ப சங்கராச்சாரியர் மாதிரி பெரியவங்க பாதர் ஏனும் அப்படிமா உங்களுடைய அடிப்பொடி தொண்டர் அடிப்பொடின்னு ஒரு ஆழ்வார் பேர் வச்சுக்கிட்டாரு விப்ரநாராயணன் என்பவர் என்னுடைய பேர் என்னன்னா தொண்டர்களுடைய பாதத்துல ஒட்டி இருக்கிற தூசி அதான் என் பேரு தட் இஸ் மை ப்ராப்பர் நை அப்படின்னு சொல்லிக்கிட்டாரு ஏண்டா அப்படின்னா அடியவர்களுக்கு அடியவன் என்று சொல்ல வேண்டும் அப்படி அடியவன் சொல்லும்போது நான் வேலை செய்கிறேன்னு ஒரு அகம்பாவம் வந்துருது அதனால ஆத்மா கூட வேண்டாம் பிரஜை கூட வேண்டாம் அந்த பாதத்துல ஒட்டி இருக்கிற தூசியா நான் இருந்துட்டு போறேன் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே அப்படின்னு குலசேகர ஆழ்வர் சொல்லலையா எனக்கு உயிரே வேணாம் ஏன் ஆத்மாவே வேண்டாம் எல்லாம் ஒடுங்கி உணர்ச்சி ஒடுங்கி கல்லா கிடந்துட்டு போறேன் எனக்கு வாயை கொடுத்தா உலக பேசி வைப்பேன் கண்ணை குடிச்சீங்கன்னா கண்டதா பார்த்து வைப்பேன் காதை கொடுத்தா தேவையில்லாத கேட்டு வைப்பேன் வேணா இந்தா பஞ்ச இந்திரியங்கள் என்னை கல்லாக்கீடு வாசப்படியா போட்டு படுத்துக்கிட்டே உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் சதா அர்ச்சகரை அர்ச்சனை பண்ணட்டும் பக்தர்கள் உன்னுடைய நாமத்தை சொல்லட்டும் வாசுரங்களை பாடட்டும் அதை கேட்டுட்டு பேசாம இருக்கிறேன் அது போல என்ன சொல்றார் பாத ரேணு என்று பெரியவர்களுடைய பாத நான் இருக்கிறேன் என்று தாமரை தூள் என்றும் பொருள் உண்டு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அர்த்தம் புரியும் அதே நேரம் சூரியன் உதிக்கும் அதே நேரத்திலே சம சமயம் உதயதி அதாவது உதயத்தினா இங்க மகரந்தங்களானது தலை தூக்கி கிளம்புகிறது உதயத்தி எப்படிதான் உதயத்தி இவனு அர்த்தம் எஸ்யா வயசான யாருடைய தோழி தோழியை போல என்றால் சூரியனுடைய எந்த சூரிய ஒளியினுடைய தோழியை போலே சூரியன் உதிக்கும் தாமரை மலருடைய மகரந்தங்களும் தலை கிளம்புகின்றனவோ அந்த சூரிய ஒளியானது உங்களை பாதுகாக்கட்டும் இப்போ இந்த யாங்கிறது எங்கயோ இருக்கு சாங்கிறது எங்கேயோ இருக்கு அதை நம்ம ஒன்று சேர்த்து பார்க்கணும் உதயத்திங்கிறது இந்த இடத்துல மகரந்தங்கள் தலை சொல்லுகிறது இவ என்பது போன்று அது எங்க போய் சேர்றோம் வயசா வரணும் தோழியை போலே எஸ்யா வயசா இவ அப்படின்னு அப்போ சூரியனுடைய தோழியை போலே இந்த மாதிரி பாட்டு எழுதுறதும் கஷ்டம் அதை விட பாட்டு எழுதி அதுக்கு ஒரே எழுதுறது கஷ்டம் அந்த காலத்து உரைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உரைகளுக்கு ஒரே எழுதணும் போல் இருக்கு அப்படி இருக்கு அந்த மாதிரி கடுநடையாக சிந்தித்திருக்கிறார்கள் ஏன்னா உரையடையா பேசுறதே பெரிய விஷயம் அதை கவியாய் யாக்குறது இன்னும் பெரிய விஷயம் அலெக்சாண்டர் தீபஸ் என்ற ஒரு நகரத்தை முற்றுகையிட்டான் இந்த தீபஸ்ங்கிற நகரம் ஒரு பணக்கார நகரம் ஆனால் அவன் அந்த நகரத்தை அழித்து அங்கே தன் ஆட்சி கொடியை பறக்க விட வேண்டும் என்று நினைத்தான் அப்போ தன்னுடைய வீரர்களுக்கு உத்தரவிட்டான் இங்க இருக்கிற கட்டடங்களை இடியுங்கள் ஊரை தீ வைத்து பொசுக்குங்கள் அப்படின்னா அப்படி செய்து கொண்டிருக்கிற போது ஒரு குறிப்பிட்ட வீட்டிலே முன்னால தலைப்பில உலக மகா பிண்டார் வாழ்ந்த வீடு அப்படின்னு ஒரு போர்டு இருந்தது அந்த வீட்டில் யாரும் இல்லை ஒரு கவிஞன் அவன் ஆன்மீக கருத்துக்களை எழுதக்கூடியவன் அவன் வாழ்ந்து மறைந்த வீடு அது நினைவாக அந்த போர்டு வெளியே தூங்குச்சு அதை பார்த்துட்டு அவன் என்ன சொன்னான் இந்த வீட்டை மட்டும் இடிக்காதீர்கள் அப்படின்னு அலெக்சாண்டர மண்ணாசை பிடித்தவனாக சொல்லுகிறார்கள் பேராசை பிடித்தவனாக சொல்லுகிறார்கள் ஆணவக்காரனாக சொல்லுகிறார்கள் ஆனால் அவன் அறிவுக்கு என்று ஒரு மரியாதை வச்சிருந்தான் ஏன்னா எல்லாரும் கவிஞராயிர முடியாது எல்லாரும் கருத்துக்களை சொல்லிட முடியாது லட்சத்துல ஒருத்தன் கூடியில் ஒருத்தன் தான் அந்த லெவலுக்கு வர்றான் அப்போ பிண்டார் என்ற கவிஞன் எவ்வளவு பெரிய கவிஞன் அவன் இப்ப இல்லை ஆனா அவன் வாழ்ந்த வீட்டுக்கு நான் காட்டக்கூடிய மரியாதை கவித்துவத்துக்கு அந்த கவிதா தேவிக்கு நான் காட்டக்கூடிய மரியாதை அது போல இந்த பாட்டு இந்த யாத்த இந்த யாப்பு ஒரு யாப்புக்காகவே நாம இந்த மையுட என்ன வேணாலும் செய்யலாம் ஒரு குறிப்பிட்ட சங்க காலத்தில் என்ன பண்ணினா ஒரு புலவரை கூப்பிட்டு ஐயா எனக்கு வந்து ஒரு நூறு பாட்டு இந்த தலைப்பில பாடி காட்டணும் பாட்டு தரத்தை பொறுத்து நான் பரிசளிப்பேன் அப்பப்பா அப்படின்னு அந்த கவிஞர் நூறு பாட்டு எழுதிட்டு வந்தார் ஒவ்வொரு பாட்டையும் பாடி அதுக்கு விளக்கம் சொன்னார் ஒவ்வொரு பாட்டு முடிஞ்ச உடனே சின்னதா தங்கத்தில் செய்யப்பட்ட தேங்கா உடனே அதை உருட்டி விட்டாங்க எடுத்துக்க அருமையான பாட்டுன்னு தங்கத்தால் தேங்காய் செஞ்சால் எப்படி இருக்கும் ஒரு தேங்காய் இம்மாம் பெருசு சுண்டக்காய் பெருசு அப்போது அவர் ரொம்ப சந்தோஷமாக வாங்கிக்கிட்டான் அப்போ ஒரு குறிப்பிட்ட பாட்டுக்கு ரொம்ப விசேஷ அர்த்தம் சொன்னார் இந்த பாட்டுக்குங்க பத்து அர்த்தம் வரும் இப்படி பார்த்தா ஒரு அர்த்தம் அப்படி பார்த்தா ஒரு அர்த்தம் சொன்ன உடனே ஒரு தேங்காய் உரட்டி விட்டார் அப்போ அந்த புலவர் கேட்டாரா இதுக்கும் ஒரு தேங்காய் தானா அப்படின்னா அப்போ அந்த ராஜா சொன்ன புலவருக்கு தேங்காயை சாப்பிட தெரியலையே அப்படின்னா என்ன நீங்க சொல்றீங்கன்னா தேங்காய் எப்படி சாப்பிடுவாங்க உடைச்சி சாப்பிடுவாங்க அந்த தேங்காய் உடைச்சு பாருங்க அந்த தேங்காய் அப்படின்னுட்டா ரெண்டு பக்கமும் பிறந்துக்குச்சு உள்ளுக்குள்ள வைரம் இருக்கு மற்ற தேங்காய்க்குள்ள வெறும் தேங்காய் தான் உள்ள வைரம் எல்லாம் கிடையாது இந்த ஒரு தேங்காயில வைரம் இருக்கு விசேஷமான பாட்டு வந்தா இந்த தேங்காய் கொடுக்கறது சாதாரண தே பாட்டு வந்தா அந்த தேங்காய் கொடுக்கறதுன்னு அவங்க கொடுத்து அப்படி ஏன் ராஜாக்கள் கவிஞர்களை கௌரவித்தார்கள் ஏன் மதித்தார்கள்னா அந்த நிலைமைக்கு வருகிறவன் பல விஷயங்களை தான் முதல்ல கற்று ஜீரணம் பண்ணிக்கொண்டு பிறகு அதை மற்றவர்களுக்கு எளிமைப்படுத்தி அவர்கள் புரிந்து கொண்டு வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தக்கூடிய விதத்திலே அவர்கள் எடுத்து அப்படிப்பட்டவர்கள் ரொம்ப அரிதானவர்கள் என்ற காரணத்துக்காக அவர்களிடம் சமாளிக்கப்பட்டார்கள் அப்படி ஒரு அரிய வாய்ப்பை இந்த கவிதையில நாம் பார்க்கிறோம் இதை இன்னொரு தடவை படிச்சிடுறேன் சானோ சானோடையே நாரணித்த தல புனர் யௌவனானாம் வனானாம் ஆலீம் ஆலீரபூர்வா பரிகிருத்த குகரோப்பாந்த நிம்னா தனிம்னா பாவோ அபாவோ உபசாந்தின் விஷத்து இனபதேர் பாசமானா சமானா ராஜீ ராஜீவ சமசமயம் உதய தீவ யஸ் யா வயஸ்யா இன்றைய உபயதாரர்களான திருமதி கே லட்சுமிபாயர் அவர்களுக்கும் திருமதி அருமீர புருஷோத்தம் அவர்களுக்கும் இடமளித்த கோவிலாருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் மீண்டும் அடுத்த புதன்களுமே இதனுடைய அடுத்த சுலோகத்தை பார்க்கலாம் நான் சொன்னது போல இந்த சனிகம் ஞாயிறும் நான் சென்னைக்கு சொற்படிவுக்காக செல்கிறேன் சனிக ஞாயிறும் லீவு மற்றபடி எல்லா சொற்பிகளையும் மறுபடியும் நடைபெறும் அநேகமாக நாளைக்கு பத்திரிகை அடித்து வருங்க நினைக்கிறேன் நாளைக்கு உங்களுக்கு நான் நோட்டீஸ் கொடுக்குறேன் ஜெய்